அடையாத மூன்று குழந்தைகள் மரணித்து விட்டால் அவர் பிள்ளைகள் மீது காட்டிய கருணையின் காரணமாக அல்லாஹ் அவரை சொர்க்கத்தில் நுழைய செய்யாமல் இருப்பதில்லை என நபி அலிஹம் அவர்கள் கூறினார்கள் ஒன்று இரண்டு நான்கு எட்டு முஸ்லிம்